தொண்ணூற்றி அப்பாஸ் கூறியதாவது நபி ஒரு பெண்களுக்கு கேட்க வைக்க முடியவில்லை என்று கருதி கொண்டு பிலால் வதியுல்லும் அவர்களுடன் பெண்கள் பகுதிக்கு சென்றார்கள் அங்கு அவர்களுக்கு அறிவுரை கூறிவிட்டு அவர்களிடம் தர்மம் செய்யும்படி ஏவினார்கள் உடனே பெண்கள் தமது காதனிகளையும் மோதிரத்தையும் கரட்டி போட ஆரம்பித்தார்கள் பிலால் வலியல் தாங்கியவர்கள் தமது ஆடையின் ஒரு புறத்தை விரித்து அதில் அவற்றை பெற்றுக் கொண்டே சென்றார்கள்